ஸ்ரீ குருபோ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் சந்தியாவந்தனத்துடைய முக்கியத்துவம் இந்த சந்தியாவந்தனத்துடைய பெருமைகளை பார்த்து வரோம் அதில பிரதானன்னு நாலு சொல்லிருக்கா ரிஷிகள் அர்க்கப்பிரதானம் முதல் பிரதானம் ரெண்டாவது காயத்ரி ஆவாகனம் மூன்றாவது காயத்ரி ஜபம் நான்காவது உபஸ்தானம் இது நாளும் சந்தியாவந்தனத்தில் பிரதானம் பாக்கி ஆச்சமனத்திலிருந்து ஆரம்பித்து அத்தனைக்கும் அங்கங்கள்னு பேர் இந்த சந்தியாவந்தனம் சாங்கோபாங்கமாக நாம் செய்யணும் எந்த ஒரு அங்கத்தையும் விடாமல் நாம் அதை செய்யணும் அந்த சந்தியாவந்தனம் ஊட்டுட்டால் அதற்கு தோஷம் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது சந்தியாதிநித்யலோபேது தினமேக்கமோஜனம் தினத்வயே திராத்திரம் சாது கிருச்சிரார்த்து தினத்தயே அதாவது சந்தியாவந்தனம் ஒரு நாள் விட்டு போயிடுத்துன்னா அன்றைக்கி பூரா உபவாசம் இருந்து அந்த விட்ட சந்தியாவந்தனத்தை பண்ணணும் ரெண்டு நாள் சந்தியாவந்தனம் விட்டு போயிடுத்துன்னா மூன்று நாள் உபவாசம் இருக்கணும் மூன்று நாள் சந்தியாவந்தனம் விட்டு போயிடுத்துன்னா கிற்றார்த்தம்னு அர்த்த கிருட்சிரம்னு பண்ணணும் கிற்ட்சிராச்சரணம்னு ஆகையனாலே விடப்படாது அதே போல் சந்தியாவந்தனம் செய்யக்கூடியதான இடங்களை பற்றி சொல்கிற பொழுது மகர்ஷிகள் கிருஹே துவேக்ககுணா சந்தியா கோஷ்டே தசகுணா ஸ்மிருதா சதசாஹசிரிகா நத்தியாம் அனந்தா விஷ்ணு சந்நிதவு அப்படின்னு மகர்ஷிகள் காண்பிச்சுருக்கா அதாவது ஆகங்களில் வீடுகளிலே செய்கிற சந்தியாவந்தனத்துக்கு ஒரு குணம் உண்டு ஃபலம் பசுமாடுகள் கட்டியிருக்கிற கோஷாலையில் பண்ணினால் பத்து சதவீதம் பலம் அதிகமாக கிடைக்கிறது நதிக்கரையில் புண்ணிய நதிக்கரையில் சந்தியாவந்தனம் பண்ணினால் நூறு மடங்கு அதிகமாக நமக்கு பலன் கிடைக்கிறது விஷ்ணு சந்நிதியில் நாம் இந்த சந்தியாவந்தனத்தை பண்ணினால் அனந்தமான பலம் கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்கா தர்மசாஸ்திரத்தில் மகர்ஷிகள் அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் நாம் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்துக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் இந்த சந்தியாவந்தனங்கிறது அதில் முதல் பிரதானமான அர்க்கப்பிரதானம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த அர்க்கப்பிரதானம்ங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் அப்புறம் அதற்குன்னு உள்ள சரித்திரத்தை பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இந்த அர்க்கப்பிரதானத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கார் கராபியாம் தோயமாதாய காயத்ரி ஆச்சாபிமந்திரிதம் ஆதித்யாபிமுகஸ்திஷ்டன்னு திரோர்துவமதோஷிபேத் அதாவது ரெண்டு கைகளையும் சேர்த்து வச்சுண்டு கைநிறைய ஜலம் எடுத்துக்கணும் காயத்ரிய சொல்லி சூரியனை நோக்கி நிற்கணும் அப்படி நின்றுன்ட்டு மூன்று தடவை அப்படி வீசணும் ஜலத்தை மேல் நோக்கி விட வீஷணும் ஈஷநமர்பிரபாத்தேதூ மதேது ருஜுஸ்தா காயத்யா பிரிபே தர்கியம் சாயந்தூ உபவிசன் புவீ அப்படின்னு ஈஷநமிரா பிரபாத்தேதூ காலம்பரை நாம் செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தில் அர்கிய பிரதானம் பன்ற பொழுது குனியாமல் நேராக நின்றுக்கணும் நேரா நின்றுண்டு கை நிறைய ஜலம் எடுத்துக்கணும் ரெண்டு கையும் சேர்த்து ஜலம் எடுத்துட்டு கோஷங்க மாத்திரமுத்திருத்திய ரவி திருஷ்டுவா ஜலாஞ்சலிம் தூபாதௌத்து சமுத்திருத்திய பாஷ்ணீ உத்திருத்திய விக்ஷிப்பேத் அப்படின்னு கணுக்கால் மேலே தூக்கிண்டு அப்படி வீசி விடணும் ஜலத்தை ரெண்டு கையையும் சேர்த்து அப்படி உடனும் காலம்பறை மத்தியானே தூஜுஸ்ததா அப்படின்னு மத்தியானம் நின்று கொண்டு செய்யக்கூடிய அர்க்கியம் லேச குனிஞ்ச மாதிரி விடணும் அர்க்கத்தை காயத்ரியா பிரக்ஷிபேதர்கர்கியம் சாயந்தூ உபவிசன் புவீ சாயங்காலம் நாம் செய்யக்கூடியதான அர்க்கம் உட்கார்ந்து அர்க்கம் விடணும் பூமியில் உட்கார்ந்து அந்த அப்படி கை நிறைய ரெண்டு கை நிறைய ஜலம் எடுத்துகிட்டு அப்படி வீசினா போல் விடணும் அப்படி விடுற பொழுது அப்படி விரித்து வச்சுக்கணும் கையை அப்படி மடித்து இந்த ஆச்சபணத்துக்கு வச்சுக்கிறது போல் கையை வச்சுண்டு அப்படி முத்ரையோடு செய்யப்படாது ரெண்டு கையையும் சேர்த்து விரித்து வச்சுட்டு அந்த அர்கப்பிரதானத்தை பண்ணணும் அப்படின்னு மகர்ஷிகள் நமக்கு சொல்கிறா முக்தஹஸ்தேன்னு தாத்தவ்யம் முத்ராந்திர நகார ஏத் விரலோடு விரல் சேராமல் கையை வச்சுண்டு அப்படி அர்க்கியத்தை விடணும் கட்டவிரல் எந்த விரலோடையும் சேரப்படாது கட்டவிரல் ஆள்காட்டி விரலோடு சேர்ந்ததானால் அதற்கு இராட்சசி முத்ரான்னு பேர் தர்ஜன்யங்குஷ்ட சஞ்சோகே இராட்சசி முத்ரிக்காஸ்மிருதா அப்படின்னு கட்டவிரலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்ததானால் அதற்கு இராட்சசி முத்ரான்னு பேர் அப்படி முத்ரையை வச்சுண்டு அர்கப்பிரதானத்தை செய்யப்படாது அப்படி நாம் அர்க்கிய பிரதானத்தை செய்தோமானால் இராட்சசி முத்ரிக்காத்தோயம் தத்தோயம் ருதிரம் பவேத் அப்படி நாம் கையை வச்சுண்டு அர்கப்பிரதானத்தை பண்ணினால் அது ரத்தம் மாதிரி ஆயிடுறது இரத்தத்துக்கு சமமாக ஆயிடுறது அந்த ஜலம் ஆகையினாலே அப்படி விடப்படாது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா அப்படி கையில் ஜலம் எடுத்துட்டு காயத்ரி சொல்லி அந்த காயத்ரி முடியறத்துக்கும் நாம் ஜலம் விடுறத்துக்கும் சரியான சமயமாக இருக்கணும் மந்த்ராந்தே கர்மாதீன் சன்னிபாத்தையேத் அப்படின்னு ஆபஸ்தம்பர் நமக்கு காண்பிச்சுருக்கார் மந்திரம் முடியறத்துக்கும் காரியம் ஆரம்பிக்கிறதுக்கும் சமமாக இருக்கணும் அப்படி உடனும் மூன்று தடவை அர்க்கப்பிரதானம் பண்ணணும் பிறகு உட்கார்ந்து பிராணாயாமம் பண்ணி சங்கல்பம் பண்ணிண்டு பிராயச்சித்தார்கியத்தை திரும்பவும் நின்னுட்டு செய்யணும் அப்படி செய்த பிறகு கையில் ஜலம் எடுத்துட்டு ஒரு தடவை பிரதட்சிணமாக சுத்தணும் பானினா ஜலமாதாய சகத்குரியாத் பிரதட்சிணம் அப்படின்னு கையில் ஜலம் எடுத்துட்டு ஒரு தடவை அசாவாதித்யோ பிரம்மா அப்படின்னு சொல்லி சுத்தணும் ஒரு தடவை அப்படி சுற்றி பரபிரம்மத்தை தியானம் பண்ணிக்கணும் ஈஸ்வரனை அந்த இடத்துல ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு பிறகு உட்கார்ந்து அந்த நவகிரக தர்ப்பணத்தை செய்யணும் ஆதித்யாதீன் கிரகாம்ஸ்தற்ற தர்ப்பயேசு சமாஹிதா இந்த கா நவகிரக தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதான அந்த ஆதித்யாதி நவகிரக தர்ப்பணத்தை பண்ணணும் அது உட்கார்ந்து பண்ணணும் அந்த அர்க்கியம் பண்ணுற பொழுது மூன்று வேலையுமே உட்கார்ந்து தான் இந்த காயத்ரியை சொல்லி நாம் செய்யக்கூடியதான அர்க்கியம் மாத்திரம்தான் நின்னுண்டு செய்யணும் அப்படி பண்ணணும் இந்த அர்கிய பிரதானத்தை இதை எ எந்த காலத்துலேயும் விடப்படாது என்ன பிரதானமாக இருக்கிறதுனால விடக்கூடாது ரிஷிகள் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாம் ஏதோ ஒரு யாத்திரையாக போயின்னு அல்லது இங்கேயோ வெளியில் போயிட்டுருக்கோம் அப்போது சந்தியாகாலம் வந்துடுத்து அப்படின்னா இப்போ கையில் ஜலம் இல்லை தீர்த்தம் இல்லை அப்போது எப்படி இந்த அர்கிய பிரதானத்தை பண்ணுறது அப்படின்னா ஜலாபாவே மகாமார்க்கே பந்தனே துவசுச்சாவ உபயோ சந்தியஜோ काले ரஜசாவார்கம் உத்கிஷ்பே உத்கிபேத் அப்படின்னு ஜலம் இல்லைன்னா கையில் கை நிறைய எடுத்துட்டு ஐக்கிய பிரதானம் பண்ணணும் அப்படி பண்ணினா மகாபாரதத்தில்னு அப்படி யுத்தத்தில் சந்தியாகாலம் வந்த பாண்டவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த சந்தியா காலத்தில் சந்தியை யுத்த காலத்தில் தீர்த்தம் அங்க கிடையாது அங்கே கீழேருந்து புழுதிய கையில் அள்ளி அதை அர்க்கப்பிரதானமாக செய்தா ஏன்னா அதுக்கு அந்த காலம்தான் முக்கியம் அந்த காலத்தில் அதை செய்யணும் அப்படின்னு கை நிறைய அந்த மண்ணை எடுத்துட்டு அர்க்கப்பிரதானம் பண்ணி தான் அப்படி பண்ணுங்கிறா மகர்ஷிகள் தீர்த்தம் இல்லைன்னு விட்டுடப்படாது அப்படி பண்ணணும் ததபாவே இப்போ சூரியஸ தியானமேவ சமாச்சரே அந்த மண்ணும் இல்லை அப்படின்னா அர்க்கிய பிரதானம் பண்ணுற மாதிரி தியானமாவது பண்ணு ஆக பண்ணிவிடணும் அப்படிங்கிறதான் மகர்ஷிகளுடைய அபிப்பிராயம் செய்துடணும் செய்யாமல் விடப்படாது அப்படிங்கிறதான் வலியுறுத்தி சொல்லியிருக்கா இந்த அர்கிய பிரதானத்துக்குன்னு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு எஜுர்வேதத்தில் அந்த சரித்திரத்தை அடுத்த உபன்யாசத்தில் விரிவாக பார்ப்போம்